सचिदानंदरूपाये, सचिदानंदरूपाये, क्रिश्ना याक्लिष्टकारिने, क्रिश्ना याक्लिष्टकारिने, नमो वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கை ரந்தேல முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோய சநவனம் நருச்சிய ஜன்மராை உதீர்ணு அனிரூஷூ பிஷோக்கோக்க உதீர்ணு அநீத்தூஷோ விஷோக்கோக்கூ समुद्रिवा उदीर्ण उदीर्ण अर्थूतेभ्य समुद्रिक्तवा उदीर्ण सर्वे भूतेभ्य उत्कृष्ट उत्कृष्ट अद्तिर्ण यमान अभी अर्थ சமுத்ரி தத்துவாத் உதீர்ணகாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்துக்கள்லேயும் உயர்ந்தவராக இருக்கிறவர் இன்னொரு பாஷையில் சொன்னால் திருக்குறள் பாஷையில் சொன்னால் உலகு ஆதிபகவன் முதற்றே அதே தான் அர்த்தம் அதுதான் இந் எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்து எப்படி அகாரமோ ஆனாவோ அது இந்த பிரபஞ்சத்தில் முதல் பொருள் எதுன்னா मूलपुर मु मुद्पुर अडीना भगवानभ्यूतेभ्यँ पंचमी विभक्ति बहुवचनाभ्य भूतायूता भूतेभ्य भूताभ्या भूतेभ्य ஆஹ பஞ்சமி விபக்தி பகுவச்சனம் இது ஆஹ் எல்லா பூதங்களை காட்டிலும் சமிய சம் உதிரிகாத் உதீர்ணா அதுதான் சொல்கிறார் சர்வேபியா பூத்தைபியா உத்ஷ்டா அதிக அர்த்தம் எல்லாத்துலேயும் டாமினேட் பண்ணியிருக்கார் மேலோங்கி இருக்கார் ஓவர் பவர் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அதுக்கு பிரமாணம் அடுத்தது உதீர்ணா சரி ஆக உதீர்ண சப்தத்துக்கு அர்த்தம் என்னென்னா உயர்ந்தவர்னு அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும்னா உயர்ந்தவர் மேலானவர் அவருக்கு மேலே யாரும் கிடையாது அவருக்கு கீழே தான் எல்லாமே அவருக்கு சமமாகவும் யாரும் கிடையாது அதை சொல்லலைங்க நம்ம அதை சேர்த்துக்கணும் கீதையில் அர்ஜுனன் சொல்கிற மாதிரி நத்வத் சமோஸ்ததிகுதோன்யா உனக்கு சமமாகவே ஒருத்தரும் இல்லை மேலே ஒருத்தரும் இல்லவே இல்லைங்கிறான் அர்ஜுனன் கீதையை திருக்குறளின் இருக்குது தனக்கு இல்லாதான் தனக்கு ஈக்குவலாக ஒருத்தரும் இல்லை ஆஹ் உலகு ஆதி பகவற்று ஆதிபகவன் முதற்றே ஆ உத்ரி உத்ரேக்கஹான்னு சொன்னால் மேலோங்கி இருக்கிறது உத்ரிச்சே மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அஹூத்தைபிய சமுதிரி தவது உதீர்ணா இன்னொரு பாஷையில் சொன்னால் சர்வ காரண ஆதி மூலகாரணங்கள்லாம் சொல்லணும் கடைசியில் பார்த்தா என்ன அர்த்தம்னா சுத்தச்சைதம் தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் இறங்கி வந்தால் ஈஸ்வரன் அவ்வளோதான் ைத்திருஷ்டிலே ஈஸ்வரன் சர்வ் சர்வேஸ்வரன் சர்வாதிதா சர்வா சகலகலையணுணைல கொஞ்சரங்க அடுத்தது சுவாத்தம் சுவைத்திய பசியச்சு சர்வத்த சர்வத்தக்ஷுகுறத்துக்கு சர்வம் ஸ்வசைத்தியன பசியத்திங்கிறது சைத்தன்யஸ்வரூபமாக பார்க்குறார் ஆக பார்க்கிறாருங்கிறது கூட அத்தியாசம்தான் பார்க்கப்படுற பொருள் வாஸ்தவம் இல்லைங்கிற போது பார்க்குறாருங்கிறதும் கிடையாது ஆனால் அவர் சைத்தன்யஸ்வரூபமாக இருந்து பார்க்குறார் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது இல்லையா அதாவது திருஷ்டேர் திருஷ்டா அப்படிங்குவோம் எல்லாவற்றையும் பார்க்குறவனையெல்லாம் பார்க்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லும் ஆக சர்வதற்கு சைதன்யங்கிறார் உதீர்ணகானாலும் சைதன்யம் தான் வேற வேற பாஷையை வேற சொற்கள் வேற பொருள் ஒன்று தான் சர்வதகுக்கு பிரமாணம் காட்டுறார் விஸ்வதஷ்சக்ஷுருத விஸ்வதோமுகோ விஷ்வோஸ்து விஸ்வத்தாத் சம்பாஹுபா நமதி சம்பத்திரை தியவா ப்ரிவீ ஜனய்தேவ்வேதாஷத்து உபனிஷத்து மந்திரத்தை கோட் பண்ணுறார் இதுலேயும் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் இவரும் விஷ்வாதிக்கோதிரோ மஹர்ஷி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஸூபைத்தேன் பசியாஷ்டாச்சு ஆஹ் கரம்ஸ்ச்சைத்தரம் சர்வன இன்னர்த்தம் எல்லா பக்கமும் கண்ணு ரித்தம் கீதேலே விரதே சர்வாணி பாத்தோசி முக்கம் சர்வத்திருமோகே சர்வாத்திய திஷதி பதிமூணாம் அத்தியாயத்தில் ஜேயம் எத்தப் பிரவசியாமி यज्ञात ஜேயங்கிற தலைப்பில் பேசர் எங்கேயும் காலு கை எல்லாம் இருக்குது சர்வத பாணிபாதம் தத்து சர்வத்தி சிரோ முகம் எல்லா பக்கமும் கண்ணு தலை எல்லாம் இருக்கு சர்வத்துமத்து எல்லா பக்கம் காது இருக்கு சர்வம் ஆவத்திய திஷதி எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சைத்தன்யத்தை தர்ஷ தரிசனம் பண்ணுறதுக்காகவே சொல்கிற ஆ பகவான் சர்வதா எங்கும் கண்களை உடையவர் எங்கும் கண்களை உடையவர்னா என்ன அர்த்தம் ஈஸ்வர திருஷ்டியில இருந்து சொன்னால் கர்மபல சாட்சின்னு அர்த்தம் சர்வ சர்வ அந்தகரண சாட்சின்னு அர்த்தம் ஆனால் இங்கே சைத்தன்ய திருஷ்டியில் சொல்கிறார் சைத்தன்யே பசிய தன்னுடைய சைத்தன்யில் பார்க்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிற அடுத்தது அநீச நிய ஈஷ இ इति கஷன அனீஷகான்னு சொன்னால் பகவானுக்கு ஈஸ்வரன் கிடையாது அவர் தான் எல்லாத்துக்கும் ஈஸ்வரனே தவிர ஈஸ்வரனுக்கு ஒரு ஈஸ்வரன் கிடையாது ஆஹா ந ஈஷகா ந வித்தியே அஸ்ஸ ஈசஹா ந வித்தியத்தேன்னா இல்லைன்னு அர்த்தம் என்னதுன்னு அஸ்ய இவருக்கு ஈஷகா ந வித்தியதே இவருக்கு தலைவன் கிடையாது இவர் நிரந்தர தலைவர் பெர்மனண்ட் தலைவர் ஆனால் இவருக்கு ஈஸ்வரன் கிடையாது காரணத்துக்கு காரணம் கிடையாது அதுக்கு மந்திரோஷன்ட்ருக்கா நேசே கஷன மஹதிமே நுஷா பசிய கஷனை ஹிரதா மனிஷா மனசா அபிப் எே நம் விதூரம்தவன் மகாநாராயண உஷத் அது நாராயண உஷத்துன்னு போட்டிருக்காரு ந தஸ்யேஷே கஷ்டனை அது மாத்திரம் கிறிஸ்பாகப்படுறாரு மந்திரமெல்லாம் கேட்குறவனுக்கு உட்கார்ந்துருக்கிற ஆடியன்ஸுக்கெல்லாம் மந்திரம் தெரியும்னு நினச்சின்னு சொல்கிறாரு அதனால தான் நம்ம நீளமாக சொல்ல வேண்டியிருக்கு எல்லாத்தையும் ஆஹா நஸ்ஷேஷே கஷ்டனை தஸ்ய ஈஷே கஷ்டனை நாஸ்தி அவருக்கு அவரை அவரை ரூல் பண்ணுறவர் யாரும் கிடையாது அந்த அர்த்தம் नान्यत கீதே மத்தரம் நானிய கிச்சி அதினஞ்ச அடுத்தது ஷாஸ்விர அடுத்தநாத் பன்னீர் விக்கிர கதித் உபைத்தி नाम நாமே उरे நம சாஸ்வாய நம ஸ்திரா நமான்னு கிடையாது விஷ்வம் விஷ்ணுஷாரோத்திய பிரபு சர்வஸ்ச்சாணு அங்கெல்லாம் இருக்கு ஆனால் இங்கே நேர ஸ்திராங்கிறவன்னி எப்பொழுதும் இருந்தாலும் நியா கதிது உபைத்த நர் நித்திய நர் நித்திய நிர்விகாரமாக இருந்தால் தான் நித்தியமாக இருக்க முடியும் விகாரமாக இருந்தால் நித்தியமாக இருக்க முடியாது இங்கே சஸ்வத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எட்டேனல்னு அர்த்தம் எட்டர்னல் மற்றதெல்லாம் எஃபி மரல்ங்கிறார் இல்லையா எஃப் எஃபி மரல் எட்டர்னல் எஃபி மரல்ங்கிறது என்னது எல்லாம் மாறிகிட்டே இருக்கிறது இது எட்டேனல் அந்த இடத்துல சஸ்வத்து பவன் அபி சாஸ்வதாக இருந்தாலும் சாஸ்வதமாக இருந்தாலும் மாறுறது இல்லை சாஸ்வதமாக இருக்கார் ஆனால் மாறுறார் தான் ரொம்ப வருஷமாக அவர் இருக்கார் ஆனால் முந்தி மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும் அப்படி இல்லை ரொம்ப வருஷமாக இருக்கார் அப்படி அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருக்கார் என்றும் இளங்குமரன் பாலசுப்ரமணியா அன்னைக்கும் அவர் இப்படி தான் இருந்தார் இன்றைக்கும் இப்படி தான் இருக்கார் அதுதான் சஸ்வத்து பவநி ந விக்கிரியாம் கதாச்சித்து உபைத்தி அதனால்தான் தட்சிணாமூர்த்தி ஞானரூபமாக யூவான்னு காட்டுறோம் கீழே இருக்கிற சிஷ்யாள்லாம் விரத்தா சிஷியாக வய சிஷியர்கள்லாம் வயசானவர்கள்னால் மெச்சூர்டு பர்சன்னு அர்த்தம் யோக்கியதை உள்ளவாள்னு அர்த்தம் யாருக்கு மெச்சூரிட்டி இருக்கோ அவர்களுக்கு தான் நாலெட்ஜ் விஸ்டம் கிடைக்கும் மெச்சூரிட்டி இல்லாமல் நாலெட்ஜ் இல்லை நாலெட்ஜ் விஷ்டம் இல்லை விஸ்டம் இருக்கிறதுனால தான் மெச்சூரிட்டி இருக்குது எல்லாம் கடைசியில் மெச்சூரிட்டியில் தான் இருக்குது பக்குவம் வேணும் மனசுக்கு பக்குவம் ரொம்ப தேவை ஆ சஸ்வத்து அப்படி படிக்கணும் என்ன விக்ரீயாம் கதாச்சித் உப்பைத்தி ஒரு அவருக்கு மாற்றம் இல்லவே இல்லை அதனால் சாஸ்வத ஸ்திரகா ஆ சாஸ்வத ஸ்திரகாங்கிறதுக்காக சொன்ன எப்போவும் இருக்கார் இன்னொரு பாஷையில் சொன்னால் காலா தீத்தா கால அதிஷ்டானம் கால அதிஷ்டானம் நிர்விக்கார காலத்துக்கு காலம் கால சாட்சி கால அதிஷ்டானம் காலத்தை அறியிறவர் காலத்துக்கு ஆதாரம் அவர் தான் காலத்தையே அறியிறார் காலம் அந்த சைத்தன்யத்தில் தான் உட்கார்ந்துருக்கு உட்காந்துருக்குன்னா ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இன்னமும் சைத்தன்யம் தனியாக இருக்கிற மாதிரி மேலே உட்காந்துருக்குன்னு அர்த்தம் இல்லை சைத்தன்யத்தில் சைதன்யந்தான் சப்ஸ்டாண்ட்ஸ் சாஸ்வத ஸ்திரா இத்தி நாம ஏக்கம்னு சாஸ்வதாய நம ஸ்திராய நமஹான்னு ரெண்டு நாமாக்கள் இல்லை சாஸ்வத ஸ்திராய நமஹா எப்போ இருக்கிற மாறாத வஸ்து அப்படின்னு அர்த்தம் அடி அடுத்தது பூஷய லங்காம்பிரீ மார்க்கம் அன்வேஷ என்ன சாகரம் பிரதீ பூமௌதீ பூஷயா திருப்புல்லாணி திருப்புல்லாணி ஒரு க்ஷேத்திரம் இருக்குது ராமேஸ்வரம் அதுதான் இங்கே சொல்கிறார் பகவான் भगवान தர்பசயனம் பண்ணார் பூமியில் அதை சொல்கிறார் சங்கராச்சாரியார் ராமாயணத்தை சொல்கிறார் சைத்தன்யத்தை பேசுறார் அப்புறம் வந்து இங்கே என்னது விபவத்துக்கு வந்துவிட்டார் வைஷ்ணவ சம்பிரதாயப்படி பரம என்னது ப பரம் வியூகம் விபவம் அர்ச்சான்னு நாலு சொல்லுவார் பரம்னால் பரமபதம் அப்புறம் வந்து பரம் வியூகம்னா பார்க்கடல் அதாவது பரமபதம் வேறு பார்க்கடல் வேறு ரெண்டு திருப்பதி அங்கே தான் இருக்குது செத்தப்புறம் தான் போக முடியும் பாக்கி நூற்றி ஆறு திருப்பதி தான் பூ பூலோகத்தில் இருக்குது ஒன்று வியூகங்கிறது பார்க்கிடல் பெருமாள் படுத்துட்டு இருப்பார் அதுக்கு மேலே பரம்ங்கிறது வந்து உட்காந்துட்டு இருப்பார் ஒரு காலை தொங்கை போட்டு வலது கால தொங்கை போட்டு இடது காலை மடித்து வச்சுட்டு உட்காந்துருப்பார் அங்கே பரமபதநாதன் அதுதான் வைகுண்டேகாசினிக்கு பரமபத வாசல் உள்ளே போகிறது ஆக பரம் இந்த அஷ்டாங்க விமானம் இருக்கிற கோயில் எல்லாம் திரு இதில் எங்கே நம்ம ராமானுஜருக்கு உபதேசம் பண்ண இடம் இருக்கு திருக்கோஷ்டியூர் மதுரையில் கூடலழகர் கோவில் இதிலெல்லாம் இருக்குது அப்புறம் நம்ம ஆழ்வா ஆண்டாள் கோயில் இதுலெல்லாம் இந்த விமானம் இப்படி இருக்கும் அங்கே இப்போ பரமபதம் இருக்கும் சுவாமி இருப்பார் போய் பார்க்கலாம் அடுத்தது ரெண்டாவதில் பார்க்கடல் இருப்பார் வட்டபத்திர சாயி அதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த அவதாரங்கள்லாம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து திரு திருப்பதி மலைமையில் இருக்கிறவர் ரங்கநாதரா இருக்கிறவர் இங்கெல்லாம் இருக்கார் இல்லையா அர்ச்சாரூபம் அர்ச்சாரூபம்னா இந்த பிரதிமை விக்கிரக வடிவத்தில் இருக்குது இங்கே சொல்கிற லங்காம்பிரத்தி மார்க்கம் அன்வேஷயன்னு லங்கைக்கு வழியை தேழ்னா அவதாரத்தில் சாகரம் பிரதி சாகரம் பிரத்தின்னா என்ன அர்த்தம் பூமியை நோக்கி இப்போ சாகரத்து கடலை நோக்கி கடல்கிட்ட போய் பூமவும் சேத்தே பூமியில் படுத்துண்டார் அங்கே வழிவிடுன்னு கேட்டார் அங்கே வந்து தபஸ் பண்ணினார் அதுக்கு பேர் இந்த இடம் பேர் தர்ப பேர் அது ஒரு புண்ணியக்ஷேத்திரம் நம்ம இந்த ராமேஸ்வர யாத்ரா ஸ்தானங்களில் அது ஒன்று தனுஷ்கோட்டி மாதிரி தேவிப்பட்டினம் மாதிரி திருப்புல்லாணி அது ஒரு திருப்பதின்னு நினைக்கிறேன் பதினோத்தி திருப்பதியிலே அது ஒன்று வரும் அங்கே தர்பயை போட்டுவிட்டு பெருமா ராமர் சயனம் பண்ணிண்டர் அதை சொல்கிறார் சங்கராஜர் பூஷையஹா பூமியில் படுத்துண்டார் எப்போ படுத்துண்டார்னா ராமாயணத்தில் ராமாவதாரம் பண்ணுறத படுத்துக்கொண்டார் எதுக்குன்னா லங்கைக்கு வந்து கடல் வழியாக போகிறதுக்காக வேண்டி பூமியில் படுத்து தபஸ் பண்ணினார் ஆகையினால் பூஷயஹா அப்படின்னு அவருக்கு பேர் அப்போது என்னது உதீர்ணா சர்வச்சு அநீசஸ்திர பூஷய அடுத்தது பூஷணா ஸ்வேவாவை பி பூமி பூஷயன் பூஷணா பூஷணாக ஆபரணமாக இருக்கார்னு அர்த் சாதனமாக பூஷணான்னர்த்தம் நிறைய போட்டுகிட்டுருக்கார் ஜுவல்ஸு போட்டுக்கிறதுக்கு ஏ இடம் நிறைய நகை இருக்குது இப்போ வெங்கடாச்சரவதிக்கு போட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை உடம்பு இல்லை கிரீடமே வைர கிரீடமே மூணு ரெண்டு பண்ணி வச்சுருக்கு ஆச்சா ஒரு நேரத்துக்கு ஒரு கிரீடம் தானே போட முடியும் அதெல்லாம் அந்த அர்த்தம் இல்லை சங்கராச்சாரியன் ரொம்ப அழகா சொல்றார் தன்னுடைய அவதாரங்களால் இந்த பூமியை அலங்காரம் பண்ணாராம் சுவாமி தன்னுடைய அவதாரங்களால் ஸ்வ இச்சா அவதாரைஹி பகுபிஹி தன்னுடைய இச்சா அவதாரங்களால் நிறைய அவதாரம் எடுத்தார் பகவான் அப்போது இந்த பூமியை அலங்காரம் பண்ணியிருக்கார் இந்த பூமி எப்போ ஏற்பட்டதுன்னா பகவானுடைய அவதாரங்களால் சிறந்து விளங்கிறதுன்னு அர்த்தம் இப்போ கொரோனா அவதாரம் எடுத்திருக்கார் இது அலங்காரமாக என்னன்னா சொல்கிறேன் எல்லாமே பகவானுங்கிற போது அவதாரம் மாதிரி தானே இதுவும் எங்கள் காற்றுல ஒரு அவதாரம் இருக்குதுன்னு சொல்லுவாள் இல்லையா அது சும்மா ஒரு பழக்கத்தில் சொல்கிறது இவரே சொல்கிறார் நம்ம பிறப்பையே சொல்கிறார் ம இவர் அருணகிரிநாதர் எழுக்கடல் எழுக்கடல் மணலை அளவிடன் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படிங்கிறார் மனுஷ ஜென்ம ஜென்மாவையே சொல்கிறார் சாதாரணமாக பகவான் சரீரம் எடுத்தால் அதுக்கு அவதாரம்னு பேர் ஜீவன் சரீரம் எடுத்தால் அதுக்கு ஜென்மான்னு பேர் ஆனால் அப்படி ஒன்றும் வியவஸ்தை இருக்கிற மாதிரி தெரியல கீ கீர்த்தையில் பகவானே எனக்கு நிறைய ஜென்மா வந்துட்டு போயிடுது உனக்கும் நிறைய ஜென்மா வந்துட்டு போயிடுதுன்னு சொல்லார் பகூனிமே வதீதானி ஜென்மானி தவச்ச அர்ஜுன ஜென்மானி தவச்ச அர்ஜுன பகூனிமே வதீதானி ஜென்மானி எனக்கும் நிறைய ஜென்மா வந்துட்டு போயிடுது உனக்கும் நிறைய ஜென்மா வந்துட்டு போயிடுது ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு தெரியாது தான்யகம் வேத சர்வாணி நத்தம் வேத்த பரந்தப்ப அது ஸ்வ இச்சா அவதாரைகி பகுபிகி பூமி பூஷையன் பூஷணஹா இல்லாட்டி எல்லா நகைக்கடையாகவும் இருக்காருன்னு சொல்லிவிடலாமே அப்படி சொல்லலை இதுதான் மகிமை பகவான் இந்த பூமி எப்போ ஏற்பட்டதுன்னா இந்த இது மதுரை எவ்வளோ விசேஷமானதுன்னா சிவபெருமான் அறுபத்தி நாலு திருவிளையாடல் நடத்தின இடம்னா சிவபெருமான் அறுபத்தி நாலு திருவிளையாடல் நடத்தின இடம் பாத சாதாரண இடம்னு நினச்சிரும்ட்டியா மதுரையை காலாசிய க்ஷேத்திரம் அதனால் மதுரைக்கு அழகு என்னென்னா பகவானுடைய அவதாரத்தில் சிவன் இங்கே ஓடினார் வைகிட்ட நடந்தார் அங்கே பண்ணார் அதே மாதிரி வைஷ்ணவால்லாம் என்னென்னா இந்த விரஜபூமி பிருந்தாவன் கிருஷ்ணர் இங்கே நடந்தார் இந்த மண்ணில் நடந்தார் மண்ணை எடுத்து தலையில் போட்டுக்கிறார் ஆக அதனால்தான் இந்த தேசம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் பகவான் என்கத்தனையும் அவதாரம் பண்ணியிருக்கார் ஸ்வ இச்சா அவதாரை பகுபி பூமி பூஷயன் பூஷணாக இந்த பூமி அலங்காரம் பண்ணியிருக்கார் பகவான் நிறைய அவதாரம் எடுத்து எடுத்து எடுத்து இந்த பூலோகத்தை அலங்காரம் பண்ணியிருக்கார் தஸ்மாத் பூஷணாய நம அடுத்தது உதீர்ண்சு ரணீசாஸ்விரூஷாயூஷோன்னூதி சிூதிர்வூத்தீனா மூணு பூதிமூதின செல்வம் நம் வெம் பூத்தி வாயஸ்வேத்மாலேதூதிமோ வாயுர்வீ க்ஷெதமே சுரு பூத்தமியர்ச்சேத் பூத்த காமா முண்டகோப்சு ஆத்மானிய செல்வத்தை விருககிரவன் வாழ்க்கைலர்மா காமமோட்சர்விதபுருஷா விரும்புகிரவன் என்ன பண்ணணும் அந்த ஞானியை பூஜை பண்ணுங்க ஈஸ்வரனுக்கு சமமுது ஈஸ்வரனுக்கு சமமாக ஞானி இருக்கார் அதனால் ஈஸ்வரனை பூஜை பண்ணுறதும் சரி ஞானியை பூஜை பண்ணுறதும் ஒன்று தான் ஈஸ்வரனை பூஜை பண்ணி நீ அர்த்தகாமத்தை கேட்குற மாதிரி ஞானியும் பூஜை பண்ணி கேட்கலாங்கிறார் முண்ட கோபனிஷத்தில் ஆத்மஜ்யம் ஹர்ச்சையே பூத்தி காம எங்கே என்ன சொல்கிறார் கீதையில் கடைசியில் எத்தோகேஸ்வரக்கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுர் திறீர் விஜயோ பூதி துவானீதிமதி அதனால தான் விபூதி வேறு இது வேறேம்பா பூதிங்கிறது அர்த்தகாமம் விபூதிங்கிறது மோட்சம் தர்மமோட்சம் அப்படின்னு சொல்கிறது உண்டு விபூதிர் பூதிர் ஐஸ்வரிய விஷேஷூ விபூதி பூதி ஏதோ சம்பாதிச்சு வச்சுருக்கான் அதுக்கு பேர் பூத்தி அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஊரில் நிறைய பாஷையெல்லாம் பிரயோகம் பண்ணும் அதாவது இந்த சம்ஸ்கிருத பாஷையில் அப்படிலாம் சொல்கிறது பயஹான்னா தண்ணீர்னு ஒரு அர்த்தம் இருக்குது பால்ன்னு ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம ஊருக்காரன் என்ன சொல்லுவோன்னா க்ஷீரம்னு சொன்னால் தண்ணி கலக்காத பால்னு அர்த்தம் பாலை பார்த்து பயகான்னு சொன்னான்னா அது நம்ம நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிற பாஷை அது புஷத்துலாம் இருக்காது இது இது ஏற்றத்துனா க்ஷீரம் பயகா அப்படிமா பயகான்னா ஜலம் நிறைய விட்டுருக்கான்னு அர்த்தம் அந்த மாதிரி சொல்கிறது உண்டு ஆகா இங்கே என்னென்னா பூத்தினா பவனம் முதல்ல பூத்திங்கிறதுக்கு என்ன சொல்லிட்டார் சங்கராச்சாரர் பூசத்தாயாம் அப்படின்னு வியாக்கரணம் வியாக்கரணம் முதல் பாடமே இதுதான் பூசத்தாயாம் பரஸ்மை பதி இலட் பவதி பவத்தாக பவந்தி பவசி பவதா பபவத்தா பவாமி பவாவஹா பவாமஹா இப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த சொல்ற பவனம் சத்தா சத்தான்னா சப்டான்ஸ் ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் அது ஒரு மீனிங் நம்பர் ஒன் விபூத்திர்வா அப்படின்னார் விபூத்தின்னா குளோரி ஆஹ் விபூத்திக்கெல்லாம் விபூத்தினாம் காரணத்துவாத்வா பூத்திகி அங்கேயும் சத்தா தான் எல்லா மகிமைக்கும் காரணமான மகிமைங்கிறார் அதாவது விசேஷமான மகிமைகளுக்கெல்லாம் காரணமான மகா மகிமை பூத்திகிங்கிறார் அப்போ பூத்திகின்னு சொன்னால் தூய அர்த்தம் மகிமை பெருமை சிறப்பு மேன்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் எல்லா மேன்மைக்கும் காரணமாக இருக்கின்ற இறைவன் அங்கேயும் சத்தா தான் அர்த்தம் அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இரு ஒருத்தன் இருந்தால் தானே மகிமை வரும் போ மகிமை இல்லாமல் இருக்கும் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா இந்த மகிமையை சூப்பரிம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வேணுமே ஆகையினால் மூணு அர்த்தம் சொல்கிறார் பூத்திகி பவனம் சத்தா கமா விபூதிர்வா மகிமை பெருமைன்னு எடுத்துக்கலாம் இல்லை சர்வீத்தீனா காரணாது வாதி அடுத்து விஷோக்கோக்கமந்தேகூக்கோக்கா எல்லாேருக்கும் தெரியும் கவலை அது விஷோக்கானா எப்படி வேணாலும் சொல்லலாம் அர்த்தம் விசேஷ சோகா கவலையிலே பெரிய கவலை உலகம் முழுக்க இப்போ இருக்கிற சோகத்துக்கு என்ன சோகம் என்னன்னு சொல்கிறது விசோகம்தான் சொல்லணும் விசேஷ சோகா அத்தனை பேர் ஏதோ ஒருத்தம் கட்டப்பட்டால் பரவாயில்ல எல்லாம் ஒரு வஸ்துவை நினச்சிட்டு இப்போ எல்லாம் துக்கப்பட்டுருக்கான் ஒரே ஒரு வைரஸ் அது நினச்சின்னு சமஸ்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் துக்கப்படுறான்னா விசேஷ சோகம் அதாவது துக்கங்கிறது பொதுவானது துக்கத்துக்கு ஹேத்து அனந்தம் அதாவது அது ஒரு இமோஷன் துக்கங்கிறது ஒரு உணர்ச்சி சுகங்கிறது ஒரு உணர்ச்சி ஆனால் அதுக்கு பொருள் நிறைய இருக்குது குழந்தைக்கு கிழ்கிழப்பையாக இருக்கும் இல்லாட்டி மிட்டா கிடைக்காமல் இருக்கலாம் நமக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பு ப்ராப்ளமாக இருக்கலாம் ஆக துக்கம் ஒன்று துக்கத்துக்கு காரணம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுறது இப்போ எல்லாருக்கும் பேசிக் துக்கம் என்னென்ன சாமானிய துக்கம்னு சொல்கிறதா விசேஷ துக்கம்னு சொல்கிறதா ஒரு எல்லோருக்கும் துக்கத்துக்கு ஒரே காரணம் என்ன ஒரு நியூஸ் வருது எங்கள் காம்பவுண்ட்லேயும் வந்துடுத்து சுவாமி அப்படின்னு ஒரு நியூஸ் வருது ப்ரே பண்ணுங்கோ கஷ்டமாக தானே இருக்கு ஆ விஷோகஹா அப்படின்னா இங்கே அர்த்தம் என்னென்னா விஷோக்கானா இந்த வி உபசர்க்கம் அது எப்படி வேணாலும் போடலாம் விவித சோக்கம் ஒரு கவலையாக ரெண்டு கவலையா எதுக்குன்னு நான் கவலைப்படுவேன் அதுக்குன்னு அழுவேனா எதுக்குன்னு அழுவேனா எதுக்குன்னு உட்கார்ந்து நான் அழுவேன் பிள்ளைய நினச்சி அழுவேனா இந்த கவர்மெண்ட்டை நினச்ச அழுவேனா இல்லை ஏன் புத்தியை நினச்சி நான் அழுவேனா எதை சொல்லி நான் அழகுது தெரியாமல் மொழிக்கிறேன் அப்படி சொல்லலாம் ஆக விசோகன்னா விகதா ஷோக்கா விசேஷ ஷோக்கா விவித ஷோக்கா இந்த வீங்கிறதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது ஆனால் இந்த காண்டெக்டில் என்னதுன்னா கொஞ்சம் கூட இல்லை வீத்த ஷோக்கா அடிக்கடி வீத ராகபயக் க்ரோதா விஷோகாங்கிற பதம் உபனிஷத்துக்குள்ளே அடிக்கடி வருது ஹர்ஷோகௌ ஜி தத் கோமோகோக ஆதிசங்கரே பகவத்கீதையை சொல்கிற போது என்ன சொல்கிறார் சோகமோக நிவத்தியர்த்தம் பிரவருத்தம் இதுதம் கீதாசாஸ்திரம் சோகம்னா என்ன துக்கம் துக்கத்துக்கு காரணம் என்ன மோகம் அஜானம் ஆகையினால சோக மோக அர்ஜுனனுடைய சோகமோகத்தைத்தான் நீக்கிறதுக்கு சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது இல்லை அர்ஜுனனை கர்மா பண்ண வைக்கிறதா இல்லை சோக முகத்தை நிவர்த்தி பண்ணுறதான்னு விச்சாரம் பண்ணுற அடிக்கடி கிருஷ்ணர் என்ன தஸ்மாத் யுத்தஸ்வபாரதாக எழுந்துரு சண்டை போடு சண்டை போடுங்கிற அப்போ கிருஷ்ணர் வந்து சண்டை போட வைக்கிறதில் தாத்பரியமாக அர்ஜுனனை அர்ஜுனனுடைய சோகத்தை நீக்கிறதுல தாத்பரியமா அப்படின்னு விசார அவன் ஏற்கனவே கர்மா பண்ண தான் வந்தான் சங்கராச்சாரியர் சொல்கிறார் அவன் ஏற்கனவே வேலை பண்ண வந்தவன் தான் இப்போ வேலை பண்ணுறதுக்கு இடைஞ்சல் சோகம் இப்போ வேலை பண்ண வைக்கிறதுங்கிற வாக்கியத்தில் தாத்பரியமா சோகத்தை நீக்கிறதுல தாற்பயமா சொல்லி சோகத்தில் நீக்கிறதுல தான் தாற்பயம் ஆகையினால கர்மாவை பண்ண வைக்கிறதா இல்லையாங்கிறது செகண்ட்ரி சோகத்தை நீக்கிறதுல தான் தாற்பயம் சோகமோக நிவர்த்தி அர்த்தம் பிரபுத்தமிதம் கீதா சாஸ்திரம் இங்கே அந்த பகவான் எப்படி இருக்காருனா நம்மளோ துக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு போனால் அவரும் என் கோயிலையும் பூஜையை மூடிப்பட்டானேப்பா கதவை நான் என்ன பண்ணுறது அப்படி எதா உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன் இப்போ இப்போ என்ன பண்ணுறா நான் திருப்பதி கோயிலுக்கு எல்லோரும் புக் பண்ணியிருக்கேன் இல்லையா பணம் கட்டி கட்டி அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டுருக்கேன் என்ன அங்கே சொல்லுவாள் சாதாரணமாக திருப்பதி கோயிலை பற்றி ஒரு இது உண்டு அதாவது வருமானம் குறைஞ்சி விடுத்தனா பெருமாளுக்கு விலங்கு விட்ருவோம் கேட்டிருக்களோ ஆ அப்படி ஒரு இது உண்டு ஏன்னா இன்கம் குறைஞ்சி போயிடுத்துன்னா அவர் தினம் வட்டி கட்டின்ட்டுருக்கார் தெரியுமா உங்களுக்கு கல்யாணத்துக்கு வாங்கின ரூபா இன்னும் கொடுத்து தீர்லையா இந்த மாதிரி கதையெல்லாம் உங்களுக்கு கேட்டுருக்கீங்களோ ஆ குபேரங்கிட்ட கடனை வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்கார் பத்மாவதி தேர் இவருக்கே இந்த கதையின் அதாவது நம்ம மனுஷன் நம்மெல்லாம் இருக்கோமே நம்ம பிராப்ளத்தையெல்லாம் கடவுள் மேலே ஏற்றி அவரே கவலைப்படுறார் நமக்கு என்னதுக்குப்பா தினம் காலம்பரை வந்து அவர் வந்து உள்ளிருந்து வெளியில் வருவார் வந்தவங்க வந்தோடனே பஞ்சாங்கம் படித்து என்ன பண்ணி நேற்றுக்கு என்னன்னு சொல்லி ஆனோ குறைஞ்சது ரெண்டு கோடி ரூபாய் கம்மியாக இருந்தது அப்புறம் பார்த்துக்க வேண்டிதான் இப்போ டோட்டலாக க்ளோஸ் பண்ணியாச்சு அது காரணம் அவர் டோட்டலாக க்ளோஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அவரே தான் க்ளோஸ் பண்ணின்னு விட்டார் அதுக்கெலாம் ஒரு ஒருத்தர் ஏன் சுவாமி கதவை சாத்தின்னு விட்டார் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தரோட இன்டர்பிரிட்டேஷனும் மாதிரி போயின்ட்டுருக்கு டைம் பாஸ் பண்ணணுமே எதையாவது யோசிச்சுக்கிண்டே மைண்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறது எதையாவது யோசிச்சுட்டே இருக்குது வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது எதையாவது சொல்லிகிட்டு நமக்கும் ஏதாவது கேட்டுகின்றே இருக்கணும்னு தோன்றுறது அதாவது கேட்டுகிட்டே இருக்கணும் நிறைய பேருக்கு பேசணுன்னு தான் தோன்றுறது கேட்குறதுங்கிறது கம்மியாக தான் ஆச்சரியந்தானே அவருக்கு சொல்லுவாங்க ஏன்னா வந்து வருமானம் குறைஞ்சி போயிடுது அப்படின்னா வந்து அவருக்கு பயம் வந்துவிடுவான் இது பண்ணுவான் வேலை பண்ணுற ஆளை நீ சரியாக பண்ணலைன்னா உன்னை விட்டுவிடுவேன் போயிடுவேன் அப்படின்னு தேவை சொன்னோம்னு வச்சோம் கூட கொஞ்சம் பயப்படுவான் இல்லையா அவன் பெருமானும் பயந்து வருமானத்தை கூட்டிடுவார் என்னெல்லாம் நம்பிக்கை வருங்க இதெல்லாம் தான் இது பண்ணி அப்புறம் வந்து அவருக்கு இப்போ இத்தனை நாளாக இன்கம் போயிடுது இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறது பெருமாளை சும்மா நானாக சும்மா இது பண்ணுறேன் அவருக்கு அது இல்லாமல் ஒரு லட்சியம் பாருங்கள் அந்த ஸ்லோகத்தை என்ன சொல்கிறாரு பாருங்கள் பரம ஆனந்த ஏக ரூபத்வா அவர் ஏகாந்த சேவையில் இருக்க அரிப்போம் பெருமாள் டோட்டலாக ஏகாந்த சேவையில் இருக்குது ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆறாயிரம் பேர் தரிசனம் பண்ணிட்டு போயாக வேண்டிய இடம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே சிக்ஸ் தௌசண்ட் மூவ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா எவ்வளோ கூட்டம் நிற்கிறது இன்னைக்கு வந்து அவர் பூஜை பண்ணுறவர் கூட மேளம் தாழம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அங்கங்க தள்ளி தள்ளி எல்லாம் சோஷியல் டிஸ்டன்ஸு மெயினேஜ் பண்ணி மிந்தி பக்கத்தில் வராதரான்னு சொன்னார்னா ஐயங்காரை திட்டுவான் இப்போ ஒரு ஐயங்கார் ஒரு எங்காரும் பக்கத்தில் நிற்கப்படாது ரொம்ப ஆச்சரியந்தான் ஆஹா விகதா ஷோக்கா ஷோகம் யாருக்கு இல்லவே இல்லையோ அவருக்கு ஒரு நாளும் ஷோக்கம்னா என்ன என்றைக்காவது சூரியன் வந்து இருட்டை பார்த்துருக்குமா இருட்டை பார்த்துருக்குமா இருட்டு என்றைக்காவது சூரியனை பார்த்துருக்குமா பார்த்துருக்காது அது மாதிரி தான் அது சொல்லுவோம் சூரியன் வந்து இந்த ராத்திரியை கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாரோம் இன்றைக்கி வரைக்கும் முடியலப்பாவும் அப்படி சொல்லுவோம் அது சொல்கிற விதம் என்ன சூரியன் வந்து ராத்திரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அது கிடைக்காம போயிட்டே இருக்குது இந்த ராத்திரிக்கும் சூரியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது முடிய மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேரும் என்னது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தீராத காதலோடு இருக்கான் இன்றைக்கி வரைக்கும் நிறைவேறலைன்னா அதே மாதிரி பகவான் ஆனந்த மூர்த்தி அவர்கிட்ட துக்கங்கிற லெவலேஷன் இருக்குமான்னு அதுதான் சொல்கிறார் விகதாக ஷோக்கா ஆன பரம ஆனந்த ஏக ரூபத்வா இதுதான் ரொம்ப முக்கியம் ஆனந்தமே வடிவான பகவான் இடத்துல துக்கம் அணு அளவாக இருக்குமா கிடையாது அதனால் விசோகா அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவரை சார்ந்துடுறோம் துக்கம் இல்லாதவரை டிபெண்ட் பண்ணால் நமக்கு துக்கம் வருமோ ஆனந்தமே வடிவான ஆண்டவன ஆனந்தத்தை உடையவர் இல்லை சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக போடுறார் பரம ஆனந்த ஏக ரூபத்வார் இங்கே தான் சித்தாந்தங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு பரமானந்த குணத்வாத்து சொல்லலை பரமானந்த ஏக ரூபத்வா ஆனந்தம் வேறே பகவான் பெருமாள் வேறையான்னா பெருமாளே ஆனந்தம் அதனால்தான் பெரும் ஆள் பெருமாளுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் மகா மகா புருஷா மகானா என்ன அர்த்தம் பெரியேன்னு அர்த்தம் புருஷான்னா என்ன அர்த்தம் ஆள் பெரும் ஆள் பெருமாள் அதனால் ஒரு நாள் அவருக்கு துக்கம் கிடையாது உதீர்ணாக்கே பெருமாள்னு சொல்லலாம் தப்பே இல்லை உதீர்ண உதீர்ணா சர்வத்து அனீஷா சாஸ்வத்திர பூஷய பூஷணா பூதி விஷோக்கா அது ஏக்கரூபத்துவா தான் ஆனந்தம் பல ரூபம் இல்லை ஆனந்த அத்வைதரமானந்த ரூபத்வா விஷோக்கா ஆஹா சோகம் வந்து அத்தியாசம் கல்பன சரி அவருக்கு சோகம் இல்லை ஆனால் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா ஸ்மிருதி மாற்றே போக்கம் நாஷயோஷனா ஸ்மிருதி மாண நத்திரத்தில் பத்தாண்டாம் ஷோக்கம் நாஷயதி நினச்ச மாத்திரத்தில் பகவான பகவானே இப்படின்னு நினச்சாலே சோகம் போயிடுறதாம் ஆக பக்தானாம் ஸ்மிருதி மாத்திர சோகம் நாசயதி சோகத்தை சிம்பிள் சம்ஸ்கிருதம் நாசயத்தி தி ஷோக நாசனா பயக்கிருத் பயநாசனா மாதிரி அவர் விசோகனாக இருக்கார் நம்முடைய சோகத்தை நாசம் பண்ணுறார் நம்ம வேதாந்தத்தில் போனால் என்ன சொல்கிறது உனக்கு சோகம் எங்கப்பா வந்தது இப்போ நம்ம அதை சொல்லுவோம் சொல்கிறேன் அதாவது ஒருத்தன் சொல்கிறான் அதுக்கு அந்த பாடத்துலலாம் நம்ம சொல்லுவோம் வேதாந்த பாடத்துல எல்லாம் நிறைய சொல்கிறோம் அது வந்து சொல்கிறான் சுவாமி துக்கம் தாங்க முடியல துக்கம் தாங்க முடியல அப்படின்னு உனக்கு எங்கே துக்கம் இருக்குது நீ ஆனந்தமூர்த்தி அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் உன்னை பார்த்து வரான் வந்து சுவாமி தாங்க முடியல சுவாமி ஏகப்பட்ட துக்கம் சுவாமி அப்படின்னு வந்து ரொம்ப இது பண்ணுற போது நான் அவரை பார்த்து நீ ஆனந்த மூர்த்தி உனக்கேதப்பா துக்கம் அப்படின்னு சொன்ன அவன் என்ன அவனுக்கு என்ன ஆகும் சொல்லி யோசிச்சுப்பான் அதனால தான் கீதையிலே நம்ம என்ன சொல்கிறோம் கிருஷ்ணர் சிரிக்கிற மாதிரி உபதேசம் பண்ணார் சொல்கிறோம் நிஜமாகவே ரொம்ப வேகமாக சிரித்தார்னா அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி அழுமா இல்லையா அர்ஜுனா அழுதுன்ட்ருக்கான் அழுதுன்ட்ருக்கிற அர்ஜுனன்கிட்ட போய் பைத்தியம் அழுகிற இங்கே வந்து அறிவு இருக்கா உனக்கு நீ ஆனந்த மூர்த்திடா நீ என்னது இந்த மலையாளத்துலாம் கேரளாவிலாம் சொல்லலை நீ வந்து பிரஜான கட்டி யானைன்னா ஆனந்த கட்டி யானை பிரஜான கனம் ஆனந்த கனம்னு அர்த்தம் அந்த ஆனந்த கட்டி கல்கண்டு மாதிரி அவனை சொல்கிறது அவனை போய் வந்து அப்போ பார்த்து அவனை சிரித்து ஆனந்தம்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீ துக்கம்னு ஆகும் அப்போ அவன் சொல்லுவான் நான் எதுக்கு இதெல்லாம் வர்ணிக்கிறேன்னா அவன் சொல்லுவான் நான் அனுபவிச்சுருக்கேன் ஏன் துக்கத்தை நான் அனுபவிச்சுருக்கேன் என்ன துக்கமே இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா நீ அனுபவிச்சுட்டுருக்கிறதுனால தான் சொல்கிறேன் துக்கம் வேறு நீ வேறுன்னு நீ ஆப்ஜெக்டிவ்யூ பண்ணுறியா இல்லையா துக்கத்தை ஆமாம் அப்போ துக்கம் வந்து வேறே நீ வேறே துக்கம் வேறு தானே நான் ஐயோன்னு தலையை பிச்சுக்கிறான் உண்மை தானே கரெக்டு தானே எப்போ நீ துக்க சுவாமி நீங்கள் இப்படி பேசலாமா எங்கிட்ட அன்போடு பேச வேண்டாமா கருணை நான் அழகதை பார்த்து உங்களுக்கு எம்பத்தி வந்து நீங்களும் கண்ணில் ஜலம் விட வேண்டாம் அதெல்லாம் விட்டுவிடலாம் ஒன்றும் கஷ்டமே இல்லை ஆனால் உனக்கு உபதேசம் பண்ணணும் நீ எங்கிட்ட வந்திருக்கே ரொம்ப வருஷமாக இதேமாதிரி ஆயிரம் துக்கத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன் எல்லா துக்கத்துக்கும் நான் சொன்னேன்னா அப்போ ஒரு ஒன்றுக்கும் நவகிர ஸ்லோகம் சொல்லிக் கொடுத்தேன் மிருத்யுஞ்சய ஸ்லோகம் சொல்லிக் கொடுத்தேன் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒருத்தனும் சொல்லி கொடுத்தேன் எத்தனை நாளைக்கு தான் நானும் உனக்கு பரிகாரம் சொல்லித்தரது ஒரேலியாக பரிகாரம் சொல்லி கொடுக்குறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிவிட்ட என்னென்ன உனக்கு துக்கமே கிடையாதுரா அப்படின்னு சொன்னோன்னு வச்சோங்களேன் ஏன்னா இப்போ இத்தனை ஒரு ஒரு வரும்போது ஒரு ஒரு மந்திரமாக கொடுத்தீங்க இப்போ மந்திரமே சொல்லிக் கொடுக்காமல் திடீர்னு மண்டையில் நினத்தியோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னான்னா இல்லை இனிமேல் உனக்கு ஞானோபதேசம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அதில் துக்கத்தை நீ பார்க்கறதுனால நீ துக்கம் இல்லை ஆனந்தத்தை நீ அனுபவிச்சியானா அது நீ இல்லை எது அனுபவிக்கிறையோ அது நீ இல்லை அனுபவிக்கிறவன் அனுபவிக்கிறதுக்கு வேற ஆனவன் உட்காந்த நேரத்தில் யோசிச்சுட்டே இருக்கு நேரம் என் பேரில் நம்பிக்கை இருக்கு இல்லையா நம்பிக்கைன்னா யோசி எதுக்கு சொல்கிறேண்ணா भगवान எப்படி சோக நாசனம் எப்படி பண்ணுவார் அப்பப்போ பண்ணுவாரா ஒரேடியாக பண்ணுவாரா முதல்ல அப்பப்போ ஏதோ அப்பப்போ பரிகாரத்துக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பார் எத்தனை நாளைக்கு தான் பண்ணிகிட்டு இருப்பார் அதனால் அவர் என்ன பண்ணுவார்ண்ணா ஞானத்தை கொடுத்து சோகத்தை அடியோட பண்டித்தாக நான் Arjuna பண்டித்தாக நான் அனுசோசந்தி அர்ஜுன்கிட்ட தானே சொல்கிறார் இந்த பருப்பா புத்திசால் முட்டாள்தான் கவலை பண்டிதர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அறிவாளிகள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு அர்ஜுனங்கிட்ட பேசினா என்ன அர்த்தம் அர்ஜுனன் கவலைப்பட்டுருக்கான் அறிவாளி கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் அவன் என்னவா தன்னை கொஞ்சம் யோசிச்சான்னா என்னவா புரிஞ்சுக்கணும் நான் அறிவாளி இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் முட்டாள்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் இத்தனையோ வருஷம் அவனுக்கு என்னெல்லாமோ கொடுத்து கொடுத்து அப்பப்போ கஷ்டத்தை போக்கியிருக்கார் இப்போ ஒரேடியாக இவனை ஆச்சாரியால் தான் சொல்கிறார் அர்ஜுனன் நிமித்தீ கிருத்திய லோகானுகிரகார்த்தமாக பகவான் அர்ஜுனனை ஒரு நிமித்தமாக உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் உபதேசத்தை தொடங்கினார்னர் அதனால் சோக நாசனா அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா என்னுடைய சோகம் எனக்கு உள்ளே இருக்கிற துக்கமெல்லாம் என் கண்ணு காதலாம் எரியிறதுங்கிறான் என் சென்ஸ் ஆண்ட்ஸ் எல்லாம் எரியறது தாங்க முடியல நச்சை தத் கதரன்னோ கரியோ எத்வா எத்வா ஜையேம ஜெயயு நச்ச நகிப் பிரபஸ்யாமி மமாப்பனு எச்சோக்கம் உச்சோஷனம் இந்திரியானாம் தாங்க முடியல இந்த நேரம் பார்த்து எதிர்கட்சியே இல்லாத ஒரு ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேனால எனக்கு வேண்டாம் சொர்க்கலோகத்துக்கு உனக்கு தலைவனாக்குறேனாலே எனக்கு வேண்டாங்கிறான் அவாப்பிய பூமா வசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிச்சாதிபத்தியம் எனக்கு வேண்டே வேண்டும் எனக்கு இப்போ துக்கம் போகிறதுக்கு ஞானத்தை கொடுக்கும் ப்ளீஸ் டீச் மீ டோண்ட் அட்வைஸ் மீ அப்படிதான் சொல்லணும் அந்த இடத்துல நிறைய அப்பப்போ துக்க நிவர்த்திக்கு கேட்டால் அது அது பேர் அட்வைஸ் தானே டீச்சிங் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் நீ நாலு பேருக்கு துக்கத்தை போக்கின்னு இருக்கலாம் எங்கள் குரு நான் அழப் எங்கள் குருக்கிட்ட போய் நான் அழுத போது ஏன்டா அழறேன் நீ இல்லை உண்மையிலேயே அழகத்துக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி கொடுத்தார் அதனால் உனக்கு நான் அதையே சொல்லித்தரேன் சொல்லலாமே ஏனைய யாத்தா எதையோஸ் பாரம் தமேவ மார்க்கம் தவ நிர்திஷாமி நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தா சோகத்தோடு தானே போகிறான் சிஷ்யன் குருக்கிட்ட தாங்க முடியல சுவாமி அந்த சம்சார கோர தாபம் தாங்க அப்படி நமஸ்காரம் பண்ணுறான் சரண்ய மன்னியம் ந ஜானே பீதம் பிரபன்னம் பரிபாகி மிருத்தியோஹோ அப்போ உடனே குரு சொல்கிறார் மாபைஷ்ட வித்வன் ஸ்தவ நாஸ்தியபாய நீ புத்திசாலி உனக்கு ஒரு குறவும் இல்லை இந்த சம்சார சாகரத்தை அனாயாசமாக கடந்துடலாம் சம்சார சிந்தோஸ் தரண்தரணேஸ்தி உபாய நான் சொல்லலை நமக்கு முன்னால் எத்தனையோ பேர் துக்கம் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அஹஸ்மிருதி மாத்திரேண பக்தானாம் ஸ்மிருதி மாத்திரேணம் நாசயத்தீதி ஷோக நாசன விஷோகோக நாசன நினச்சா போகிறோம் இந்த தமிழில் ஒரு பாட்டு உண்டு ஏழு மலை இருக்க எனக்கென்ன மனக்கவலை என்ன ஏழுமலை இருக்க எனக்கென்ன மனக்கவலை ஏழு பிறவிக்கும் இருக்காது கவலை பாட்டெல்லாம் இருக்கு அந்த பாட்டு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஸ்மிருதி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் ஆகாமி சஞ்சிதம் பிராரப்தம் ஒன்று சொல்கிற போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு ஏல் ஓர் எம்பாவாய் செப்பேல் ஓர் எம்பாவாய் ஆ ஸ்மிருதி மாத்திரேன பக்தானாம் ஷோகம் நாசயதி இது ஷோக்க நாசன இந்த நாமத்தை சொல்லணும் இப்போ இந்த நிந்திலாம் போடுவா இந்த வந்து யார் யார் வந்து என்னென்ன ப்ராப்ளமோ அதுக்கு இந்த சாஸ்திரநாமத்தில் இதை சொல்லுங்கோ பெருமாளுக்கு துளசி மாலையை வைங்கோ இல்லை அம்பாளுக்கு லலிதா சாஸ்திரநாமத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ நானாக சும்மா சஜெஸ்ட் பண்ணுறேன் யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கும் இந்த இந்த ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் நூற்றி எட்டு திரும்ப சொல்லுங்க சொல்லிட்டு எழுந்தேன் பூஷையோ பூஷணோ உதீர்ணஸ் உதீர்ணர்வத சக்ஷு ரணி சஷாஸ்வத ஸ்திரா பூஷயோ பூஷணோ பூதிர் விசோக்சோகநாசனஹா விசோக்சோகநாசனஹா விசோக்சோகநாசனா விசோக்சோகநாசனஹ சொல்லுங்கோ பகவானோட நாமாதானே ஓம் விசோகா ஜனமஹா ஓம் சோகநாசனா அதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த இந்த இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கோ இந்த ஒரு ஸ்லோகத்தையே ஆயிரத்தி எட்டு ரூபாய் அதுக்கு இப்படி ஒரு கோலத்தை போடு வடக்கை பார்த்து உக்காரு இப்படி பண்ணு அதுக்கு இந்த நைவேத்தியத்தை பண்ணு அதை நீ சாப்பிடாத எல்லோருக்கும் கொடு அப்போ தான் சோகம் போகும் இப்படிலாம் ஏதோ ஒரு வழியை சொல்லி ஜனங்களுக்கு துக்கம் நிவிற்த்தி ஆகணுமே டைவெர்ட் பண்ணி விடணுமே தலை கோடாரி தைரத்தை தடவரான் அதுக்கும் அதுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை இப்போ தலைவலிக்கிறதுனா எல்லோரும் வந்து கோடாரி தயனம் கோடாரி தைனம்னு சொல்லி அது ஒரு பா இது ஏதோ ஒரு தையில தான் தடவிக்கிறோம் அது எரிச்சல் அதிகமாக இருந்தனால நம்ம திங்கிங் டைவெர்ட் ஆகிடுறது அவ்வளோதான் தலைவலி ஒன்றும் போகிறது இல்லை நான் ஒரு டாக்டர்கிட்டே கேட்டேன் இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு அந்த டாக்டரே கையில் வச்சுட்டுருக்க அதனால் நிஜமாக நடந்தது இது எப்படி க்யூராக அதெல்லாம் எனக்கு தெரியாது மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அப்பப்போ தொடச்சி நம்ம மனசை நம்ம ஏமாற்றிக்கணும் அது மாதிரி வேற ஏதோ கவலை இருக்கிற வேறென்தே திங்க் பண்ணிட்டோம்னா இந்த கவலை மறந்து போயிடும் சரி அடுத்த ஸ்லோகம் அர்ச்சுஷ்மார்ச்சி கும்ப விஷு ஆத்மாசோதன அனிருத்தோ பிரதிரோ பிரத்யும்னோமிதவிக்கமாக அர்ச்சுமானர்ச்சி கும்புத்மா விஷோனப்பதித பிரும்னோமி அர்ச்சுமந்தர்ச்சிஷந்தூரிய சயேவ முக்கியா ஹர் செஷ்மான் உதீர்ணகா மேம்பட்டவர் சர்வதெங்கும் கண்கள் உள்ளவர் அனீஷகா தன்னை ஆட்படுத்துபவர் அற்றவர் சாஸ்வதஸ்திரகா எப்போதும் இருந்து கொண்டு நிலைத்திருப்பவர் பூமியில் படுத்திருப்பவர் இடத்தை அழகுறச் செய்பவர் பெருமையின் வடிவம் சோகமகன்றவர் சோகத்தை போக்குபவர் அர்ச்சுமான் அர்ச்சுமா பிரச்சிஷ்மா அர்ச்சுமந்த அர்ச்சிஷ்மந்திரசூரிய ஏற்கனவே இதெல்லாம் சொன்னதான் தமே பத்தம் அனுபாதி அதேதான் விஷயம் அதேதான் மாதிச்சுலீயர்ச்சிஷந்திரசூரிய அர்ச்சிஷமந்த அர்ச்சிஷ்மந்த பவந்தி தர்ச்சிஷ்மா சேவ முக்கிய அர்ச்சிஷ்மா அவர்தான் சைத்தன்யம்னு அர்த்தம் தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் ஆகவே எவரால எல்லாம் பிரகாஷம் உடையவர்களாக சூரியன் சந்திரன் முதலானவர்கள் யாருடைய ஒளியால் ஒளிமிக்கவர்களாக விளங்குகிறார்களோ அந்த ஒளிமிக்கவர்களுக்கெல்லாம் ஒளியை வழங்குகின்ற பேரொழி தத்துவமாக தூய உணர்வு தத்துவமாக விளங்குகிறார் ஆகவே அவர் அர்ச்சிஷ்மான் என்று அர்ச்சிஷ்மதே நம புத்திமத்தே நம மது பிரத்யம் மான்னு இருக்கு இல்லையா அர்ச்சிஷ்மான் அடுத்தது ஸ்வர்கலோகார்ச்சிதை விரிஞ்சியாதிபி அ அபி அர்ச்சித அர்ச்சித அர்ச்சு பூஜா யாம் அஞ்சு பூஜா யாம் இப்படிலாம் தாத்து பாடம் ஆக அவர் அர்ச்சிதான்னா எல்லோராலும் அர்ச்சிக்கப்பட்டவர் பூஜிக்கப்பட்டவர் பூஜிக்கப்படுபவர் பூஜ்யான்னு அர்த்தம் அர்ச்சிதா இஸ் ஈக்வல் டு பூஜ்யா எப்படின்னா சர்வலோக அர்ச்சிதை எல்லாரும் யாரெல்லாம் பூஜை பண்ணுகிறார்கள் பிரம்மணேன மகாவிருத்ராயனமஹான் விரிஞ்சியாதிபிகி அனைத் எல்லோராலும் அர்ச்சிக்கப்படுகிற பிரம்மாதி தேவர்களாலும் அர்ச்சிக்கப்படுகிறவர்னு அர்த்தம் பிரம்மாதி தேவர்களெலாம் பூஜை பண்ணுற பிரம்மாதி தேவர்களே எல்லாரும் நம்ம பூஜை பண்ணுறோம் நம்ம பூஜை பண்ணுற பிரம்மாதி தேவர்களாலே பூஜை பண்ணப்படுறவர் யாருனா பகவான் மகாவிஷ்ணு ஆக அர்ச்சிதா அடுத்தது கும்பவத் அன்ச பிரதி கும்புத் அன்சித்தும் என்ன கும்பாண்ண என்ன எல்லாருக்கும் தெரியும் கும்பாண்ண கலஷம் கும்பம்ன கொடம் ஹடா கும்ப எல்லாம் சொல்கிறோம் அப்போ அந்த கும்பம் வந்து தனக்குள்ளே இருக்கிற ஜலத்தை தாங்கிக்கிறது இல்லையா அது மாதிரி பிரபஞ்சத்தையே தனக்குள்ளே தாங்குகிறார கும்பவத்து அஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் இது கும்பகா கும்பவத்துன்னா என்ன கும்பத்தை போல ஜலத்தை தாங்கும் கும்பத்தை போல தன்னுள் அனைத்தையும் தாங்குகின்ற இறைவன் அப்படின்னு அர்த்தம் ஆக கும்பகான்னு ஓம் கும்பாய நம கும்பாயநர்த்தம் சர்வாதாராய நமான்னு அர்த்தம் சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது அப்புறம் விஷுத்தாத்மா குணத்தய அத்தீதத்தையுத்தமா சி விஷுத்தாத்மா விஷுத்தாத்மாங்கிறதுக்கு குணத்தய அதீதத்தையா ஆத்மா விஷுத்தஸ் விஷுத்தஸ்ட அசோ ஆத்மா இத்தி விஷுத்தாத்மா இவர் தூய்மையான ஆத்மாவாக இருக்கிறார் அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்வகுணம் கிடையவே கிடையாது ஏன்னா கொஞ்சமாவது எப்படி இந்த தங்கத்தை நம்ம நகையாக்கணும்னா கொஞ்சமாவது செப்பை கலக்கணுமோ அது இருபத்தி நாலு கேரட்டு சொன்னாலும் கொஞ்சம் கோல்டு இருக்குமே காப்பர் இருக்குமே அது மாதிரி சஞ்ச இதுலேயும் சத்துவகுணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதனால இவர் என்ன சொல்கிறார் சைத்தன்யத்துக்காக சொல்கிறார் நிர்குணகாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் குணத்தையா அதீத்தையா மூன்று குணங்களுக்கு கடந்தது சுத்தம்னா அப்படி ஒரு சுத்தம் சுத்தம் அபாபவித்தம் அஹ விஷுத்த அசோ ஆத்மாச்ச ஆத்மா விஷுத்த ஆத்மாங்கிறதுக்கு சுத்தாத்மானு அர்த்தம் விசேஷமான சுத்தாத்மா சுத்தாத்மானால் இப்போ சத்வகுணத்தில் ஓங்கி நிற்கிற சுத்தாத்மானு சொல்லலாம் சத்வகுணமும் இல்லாதவருங்கிற அர்த்தத்தில் சொல்ல மா மாயாரஹித்தன் அர்த்தம் மாயையே அசுத்தந்தான் மாயாரஹித்தன் விஷுத்தாத்மாரம் மாயார சிதான அப்படின்னரோனே ப்ஷப்போன நம்ம எஸ் ஸ்மரணமா ஜென்மசம்சாரபந்தநாத் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவேன்னு சொல்கிறோம் எஸ் எஸ்மரண மாத்திரேன அதனாலதான் சொல்கிறார் ஸ்மிருதி மாத்திரேன பாப்பான இதுக்கெல்லாம் கோட்டே பண்ணுறதில்ல பார்த்தீங்களா அவர் எங்கேயாவது எதாவது ஸ்லோகத்தை எதாவது கோட் பண்ணுறாரா நிறைய கோட் பண்ணிட்டுருந்தார் ஆரம்பத்துலெல்லாம் போக போக கொட்டேஷன் குறைச்சிட்டார் நேராக விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறார் பிகினிங்லாம் அவ்வளவு கொட்டேஷன்ஸ் போரும் போருங்கிற அளவுக்கு கொட்டேஷன்ஸ் எல்லாம் போக போக விஷயம் முடிச்சுன்னு வர்றார் ஸ்மிருதி மாத்திரைன பாப்பானாம் க்ஷபனத் பகவானை நினச்சா சமஸ்த பாப்பங்களும் போயிவிடும் போய்விடும் அதனால தான் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அச்சுத்தாயனுமான் அனந்தாயனுமான் கோவிந்தாயனுமான்னு சொல்கிறதுக்கு காரணமே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் பூஜையில் சின்ன சின்ன தப்பு இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் போகட்டும்ங்கிறதுக்காக ஆகா விசேஷேன சோதனம் நம்மள சுத்தி பண்ணுறாருன்னு அர்த்தம் நம்ம பாபங்களை எல்லாம் நீக்கி நம்மளை தூய்மைப்படுத்துகிறார் அவர் தூய்மையாக இருக்கிறார் நம்மை தூய்மைப்படுத்துகிறார் அப்போது அந்த விசுத்தாத்மஸ்வரூபந்தான் என்னோடய ஸ்வரூபம்னு புரிஞ்சால் போகும் அதேமாதிரி விஷோகா சோகநாசனாக அதே மாதிரி விசுத்தாத்மா விசோதனாக இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் பாப்பானாம் கஷபனாத் பாபங்களையெல்லாம் போக்கிவிடுறார் அதனால மனசில் இருக்கக்கூடிய மனசை சுத்தம் பண்ணிவிடுறார் விஷோதனா அடுத்து சத்துவியூக வியூக அனரு நேற்று கதிதித்தீவா சத்துவியூகேஷு சோவியூக வாசுதேவ சங்கரிஷ்ண பிரத்யும்ன அனிருத்த அப்படின்னு நாலு வியூகம் இருக்குது சதுராத்மா சதுர்வியூக சதுர்தம்ஷ்டஸ் சதுர்புஜன புஜா வரப்போகிறது வரப்போகிறதுன்னு தான் நினைக்கிறேன் வந்துவிட்டுதான் ஞாபகம் இல்லை சதுர்வியூகா இதெல்லாம் பாகவத சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆக இதெல்லாம் வந்து பகவானை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இவங்களாம் செக்யூரிட்டி மாதிரி பிளாக் ஆட் மாதிரி அதனால் சதுர்த்த வியூகமாக காட்சியளிக்கிறவர் அனிருத்தா ருத்தஹா நிருத்தா அநிருத்த ந நிருத்தா அநிருத்த அதுக்கு தான் போட்டிருக்கார் சத்ருபி கதாச்சித்து நிருத்தத்தை எந்த எதிரிகளாலையும் கொஞ்சம் கூட இவரை தடை பண்ண முடியாது அவ்வளவு அதாவது என்ன யாராலேயும் இவரை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிச்சுவிட முடியாது ஆகா அனிருத்தா எவராலும் தடை செய்ய முடியாதவர் யாராலும் விக்னம் பண்ண முடியாதவர் இவரை வந்து இவருக்கு இடைஞ்சல் கொடுக்க யாராலேயும் முடியாது அதனால்தான் அனிருத்தகான்னு பேர் சதுர்வியூகேஷு சதுர்த்த வியூகத்துக்கு பேர் கிருஷ்ணனுடைய குழந்தைகள்லேயே நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேரெலாம் உண்டு அனிருத்தன் அதெல்லாம் பேரும் அந்த ஸ்வரூபமாக இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அப்புறம் அடுத்தது பிரதி ரதா பிரதிபக்ஷ அஸ் ந வித்தியேய அப்பிரதிரதா எதிரி இல்லாதவர்னு அர்த்தம் இவருக்கு சத்ரு கிடையவே கிடையாது பிரதி ரத்தான்னா என் அர்த்தம் ரத்தம்னு சொன்னால் தேர் ஏத்தாமி ஒரு தேர் இருந்தால் தானே சண்டை போட முடியும் தேர் இல்லை தேர்ந்தானே யுத்தமெல்லாம் பார்க்குறோம் மகாரதன் அர்தரதன் எல்லாம் படிக்க படிக்கிறோமே அத்திரதன் அதுமாதிரி இங்கே பிரதிரதா இஸ் ஈக்குவல் டு பிரதிபக்ஷாங்கிற பிரதிபக்ஷான்னா ஆப்போசிட் பார்ட்டி ந வித்தியதே இவரை எதிர்த்து யாருமே இல்லை இவரை தடை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அப்ரதிரதா இவருக்கு எதிர்த்து நிற்க யாராலேயும் முடியாது அதனால் இவருக்கு எதிரியே இல்லைன்னு அது எதிரியே இல்லை நம்ம இன்னொரு கோணத்துலேயும் சொல்லலாம் பகவான் யாரையும் தன்னுடைய எதிரியாக நினைப்பாரா எல்லாமே அவராக இருக்கிற போது அவர் எப்படி அவரோட எதிரியாக நினைக்க முடியும் அதுதான் ஒரு ஸ்லோகம் இருக்குது சாஸ்திரத்தில் ஒரு தரித்திரன் சொன்னான் நானும் பகவானும் ஒன்றுன்ட்டான் ஒரு தரித்திரன் ஒரு ஸ்லோகம் இருக்குது அவன் என்ன சொன்னான்னா நானும் பகவானே உனக்கு ரொம்ப நமஸ்காரம் நீயும் நானும் ஒன்றுங்கிறத காமிச்சு கொடுத்துட்டேன் எனக்கு அப்படின்னா ஏன்னா பகவான் எல்லாரையும் பார்க்கறார் ஆனால் பகவான் எவனும் பார்க்க மாட்டேங்கிறான் இவனும் ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கிறான் எல்லாரையும் பார்க்குறான் ஆனால் எவனும் இவனும் பார்க்க மாட்டேங்கிறான் அதனால் பக் அதனால் பகவானு நானும் ஏன பசியாமி அகம் சர்வம் மாம்ன பசியதி எல்லாரையும் நான் பார்க்குறேன் ஆனால் ஒருத்தனை என்ன பார்க்கறது இல்லை ஆனால் பணம் இருந்துதுன்னு வச்சுங்கோ அவன் வந்து அவன் எனக்கு வந்து தூரத்தை சொந்தது என்னமோ கசினோட கசினோட கசின்லாம் சொல்லுவான் ஆனால் வந்து கூடவே பிறந்தவனாக இருப்பான் பணம் இல்லைன்னா யாருன்னு யாருது இப்படிம்பான் இப்படி உலகம் தானே அது பிரதிரதா பிரதிபக்ஷ அஸ் என்ன வித்தியத்தை இத்தி அப்ரத்திரதா எதிரே இல்லாதவ அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து அடுத்த இதில் பார்க்கலாம் அப்பிரத்திரதாக வரைக்கும் படிச்சிருக்கோம் அர்ச்சிஷ்மானர்ச்சித கும்போ விஷுத்தாத்மா விசோதன அனிருத்தோப் பிரதி ரத பிரும்னா அமித விக்கிரமாக்கு மாற்றம் பார்க்கணும் நாளைக்கு பார்க்கலாம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுவோம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் नमामि அனைம் நி புருஷோத்தம நமஸ்தய சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே सहस्रकोटि சகசிரிணே நம கோவிந்தநீர் சாராஜி தியானத்தின் பொருட்டு உடம்பு சுவாசம் மனம் மூன்றும் சீராக இருப்பதை உணர்ந்து கொள்வோமாக அக்ஷயம் என்றால் குறைவில்லாதது என்று பொருள் நக்ஷயம் அக்ஷயம் குறைவு என்ற ஒன்று இல்லவே இல்லை அனைத்தும் நிறைவாகவே இருக்கின்றன நிறைவிலேயே தோன்றி நிறைவிலேயே நிறைபற்று நிலை பெற்று நிறைவிலேயே ஒடுங்குகின்றன குறை என்பது அறியாமை நிறைவே உண்மை உண்மையே நிறைவு அத பூர்ணம் இது பூர்ணம் பூர்ணத்திற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை பூர்ணாத் பூர்ணமுதட்சிய பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷியே ஒவ்வொரு அக்னிஜ்வாலையிலும் பூர்ணமான அக்னியே இருக்கிறது எத்தனை சுடர்கள் இருந்தாலும் எல்லா சுடர்களிலும் அக்னி தத்துவம் பூர்ணமாக இருப்பதை போல பூர்ணமன்றி ஒன்றும் இல்லை தாற்காலிக நிறைவு உண்மையல்ல குறைவும் நிறைவும் நிலையான நிறைவில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அனுபவிக்கப்படும் குறைவும் நிறைவும் மாயை பொய்த் தோற்றம் நிறைவையே உணர்வோமாக குறைவிலா நிறைவே மெய்ப்பொருள் குறைகள் உண்மையல்ல குறைகளை கூட எங்கும் நிறைவையே காண்போமாக எப்பொழுதும் நிறைவையே காண்போமாக எல்லாவற்றிலும் நிறைவையே காண்போமாக சர்வம் அக்ஷயம் எதிலும் குறை என்பது இல்லவே இல்லை நிறைவையே உணர்ந்து நிறைவிலேயே நிலைத்திருப்போமாக எங்கும் நிறைவையே பரப்புவோம் குறைகளை நினைக்கவோ பேசவோ வேண்டியதில் अवशिष्यते अंतपूर्ण बहिपूर्ण पूर्णकुंभईवांबरे சர்வம் அக்யம் எதிலும் குறைவில்லவே இல்லை ஜம் शांतिशा हरि आदि गुरुनाथ आदिगुनाथस्वामी की जय